நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக உங்கள் அலுமையிலும் பசியின்மையை போக்க ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் லவங்கம் மூணு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தண்ணீர் விட்டு தீநீராக்கி பனங்கற்கெண்டு சேர்த்து அதை பருகி வந்தால் பசியின்மையை போக்கும் வயிறு உபுஷம் வயிறு பொறுமலை போக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மேலும் சந்திப்போம்